பதி ரஞன் விஸ்காள் பத்தி صلى اللَّهُ فَيُنَّكَ فَيُنَّكَ بِهِ, فإنك به أو كما سلطة سلطة الله சதல்லா இஷ்மா சரத் அல்ல சரக்கர சூடு உண்டபு கரீம் ஆலா தாலி கண்டிதின் ும் எப்பமானால் சொல்லாவு அழிவு செல்லும் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றிய ஒத்தமே சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தவற தாவகங்கள் சுகதாக்கள் சாதிவங்கள் நாளாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அம்மாவுமே சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவரமாக கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாமலின் நல்ல இன்றைய தலைப்பு வாழ்க்கை ஒரு அலசல் அன்றுக்குரியவர்களே நம்முடைய வாழ்வு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையை நிறைய பேர் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு அறிஞர்களை சந்திக்கப் போகிறோம் அவர்கள் வாழ்க்கை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அந்த அறிவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் தெளிவுரைக்கிறார்கள் முதலாவதாக ஒரு வாத்தியாட்டு போய் கேட்குறோம் நீங்க வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கணக்கில பெரிய ஸ்தானத்தை அடைந்திருக்கிற உச்ச நிலையை அடைந்திருக்கிற அந்த ஆசிரியர் சொல்லுகிற பதில் என்னதுமா வாழ்க்கை என்பது கணக்கு புத்தகம் அன்பை கூட்ட வேண்டும் அறிவை பெருக்க வேண்டும் இனிமையை தனிமையால் வகுத்து வாழ வேண்டும் பாவத்தை கழித்து நடக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை ஒரு மனிதன் வாழுகிற பொழுது அன்பை கூட்டி வாழ வேண்டும் ஆனால் இன்றைக்கு அது நடக்கிறதா அன்பு இருக்க இருக்க மனைவியின் மீது கூடுகிறதா குறைக்கிறதா கல்யாணம் முடிச்ச அப்ப இருந்த அன்பு இருக்க இருக்க குறைஞ்சுக்கிட்டே வருமே தவிர கூடுறது இல்லை கல்யாணம் பண்ண புதுசில மனைவியை கூப்பிடுறான் ஒரு பங்கனுக்கு போல மாமா என்று அழைக்கிற பொழுது மனைவி தயாராகி வருகிறாய் வருகிற பாதையில கால் தட்டுகிறது ஒரு கல்லிட போய் சின்ன கல்லில கால் அடிக்கிறது உடனே பார்க்கிறான் அந்த கல்ல முறைக்கிறான் கல்ல முறைக்கிறான் கல்லை திட்டுகிறான் எந்த பாவி இந்த இடத்துல கள்ள போட்டானோ அவன் நாசமா போக அப்படி இப்படின்னு கள்ள திட்டான் ஒரு நாளை வருடம் கழிக்கிறது மனைவியை அடைக்கிறான் ஒரு மனைவி கிளம்பி வருகிற பொழுது இதை போன்று யதார்த்தமாக கல் தட்ட இப்பொழுது கல்லை திட்டவில்லை சரி என பார்த்து வர தெரியாது கண்ணில் என்ன இருக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் தட்டிக்கொண்டே இருப்பதுதான் வேலையா இப்பொழுது அன்பை நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்கள் ஆரம்பத்தில் இருந்த அன்பு கூடுகிறதா குறைகிறதா அஸ்மத் ரஹமத்துல்லாஹின் தாளாளே முதல் முதலிலே அலுக்கு ஆணுக்கு யாரா பெற்றவர்கள் யாரா சேர்ந்தவர் போட்டவர்கள் அஸ்மத் ரஹமத்துல்லாஹின் தாளாளே என்றவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் மனைவியை மனமூடித்த நாளில் இருந்து அன்பு கூடிக்கூடி அன்பு கூடிக்கூடி அந்த அன்பின் வெளிப்பாடுதான் எனக்கு மூன்று பிள்ளைகளில் கொடுதான் அந்த என்று சொல்லுகிறார்கள் என்றால் அன்பு கூடிக்கொண்டே இருந்தது பெற்றோர்களின் மீது பிள்ளைகளுக்கு பதினைஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற அன்பு இருக்க இருக்க கூடுதல் இருபது வயசாகும் போது எதிரி யாரா கிராம தக்களைய ஒரு இடத்துல போய் அப்துல்லா ஹாஜியார் வீடு எதுங்க என்று ஒரு இளைஞனிடத்துல கேட்கிற பொழுது எவ வீட்டை வேண்டாலும் கேளுங்க அவ வீட்டை கேட்கக்கூடாது கேட்ட எடுப்பிலேயே இப்படி சொல்றான் பதில ஒண்ணுமே புரியலையே தக்களை ஒரு மாதிரித்தா இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு பக்கத்தில் இருப்ப ஒரு இடத்துல சென்று எங்க அப்துல்லா ஹாஜியார் வீடு எதுங்க அதான் அப்துல்லா ஹாஜியார் எங்க இந்த இளைஞர் இவ்வளவு கோபமா இருக்கிறாரு அப்ப அவர் சொன்னாரு வேற ஒண்ணும் இல்ல அந்த அப்துல்லா ஹாஜியார் மகன் அப்துல்லா ஆஜியார் மகன் தான் அப்துல்லா ஆஜியாரை பற்றி அந்த மகன் என்ன சொல்லுங்கிறான் எண்ணி பார்க்கிறோம் எப்பட வேண்டாம் கேளுங்க அவன் விட்டு கேட்காருங்க அன்பு போக போக கூட வேண்டும் எனவர குறைகிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இப்படித்தான் எல்லா துறைகளிலும் அன்பை கூட்ட வேண்டும் அதே நேரத்திலே அறிவை பெருக்க அந்த ஆசிரியர் என்ன அழகாக சொல்கிறார் வாழ்க்கை பாடம் நடத்துகிறார் அறிவு பெருகுகிறதா ஒரு நாள் இருக்கிற அறிவை விட அடுத்த நாள் கூடிக்கொண்டே செல்ல வேண்டும் நபிகள் கோமான் சல்லாம் அலை மடமை காலத்தில் அந்த நபித்தோழர்களை எப்படி உருவாக்கினார்கள் வரலாறு நடைபெறப்படும் ஒரு ஆசிரியர் ஒரு பாட புத்தகம் ஆனால் உருவாக்கினார்களே எப்படி உருவாக்கினார்கள் அல்லா குர்ஹானிலே சொல்கிறார் இவர்கள் அப்பாஹுமின் ஆளுமைக்கு அல்லாகவின் ஆர்வீக்கள் இவர்களை ஒரு லட்சத்தி இருபத்தி பேர்கள் ஒரு இல்லை ஒரு லட்சத்தி யாரை பின்பற்றினாலும் வெற்றி நிச்சயம் இந்த அளவுக்கு அறிவு இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ல பெருகுமா ஒரு ஆசிரியர் தான் ஒரு பாட புத்தகம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை உருவாக்கினார்கள் ஒருவர் கூட சோழ இல்லை இன்னைக்கு நாற்பது பேர் ஒரு கிளாஸ்ல நாலு பேரை உருவாக்க முடிகிறதா வாதியார்கள் இந்த இன்ஸ்பெக்ஷன் போனாங்கன்னு சொன்ன படால எட்டாம் வகுப்புக்கு சென்று எட்டிலிருந்துதான் லேப் ஆரம்பமாகிறது ஒரு பாட்டிலே சாராயம் இன்னொரு பாட்டிலே தண்ணீரை வைத்து சாராயத்திலே சில புழுக்களை போடுகிறார் வாதியாரு போட்டு இதிலிருந்து என்ன தெரிகிறது சாராயத்தில் புழு போட்ட உடனே புழு செத்து போயிடுது அதே நேரத்தில் தண்ணீர் சில புழுக்களை போடுகிறார் போடுகிற பொழுது உள்ளே நீந்திக் கொண்டிருக்கிறது மாணவர்களை பார்த்து கேட்டார் இதிலிருந்து என்ன பார்த்திருக்கிறது என்று கேட்டு ஒவ்வொரு மாணவரும் ஒரு பதில் சொன்னா ஒரு மாணவர் எதிர்த்து சொன்னா சாராயம் குடிச்சா உலத்தில் இருக்கிற பொழுங்களா செத்து போயிருச்சார் சாராயம் குடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி பேசலாம் சரி இந்த வகுப்பு தான் இப்படியாகி போச்சு ஒன்பதாம் வகுப்புக்கு செல்லலாம் பொது அறிவு பரீட்சை இம்திஹானிபா என்று சொல்லுவார்கள் பொது ஆய்வு பரீட்சை வைத்து பார்க்கலாம் என்று சொல்லி ஆசிரியர் கேட்கிறார் கழுதையை கடுமையாக அடித்தான் சலவை தொழிலாளி தன்னுடைய கழுதையை கடுமையாக அடித்தான் அவனிடத்தில் நான் கழுதையை காப்பாற்றினேன் ஆசிரியர் சொல்றாரு இதிலிருந்து என்ன தெரிகிறது எல்லாரும் ஒரு பதிலை சொன்னா நீங்க இறக்கமுள்ள ஆசிரியரு அதை எதிர சொன்னா ஒருத்த மட்டும் எந்திரிச்சு சொன்னா இதிலிருந்து சகோதர பாசம் தெரிகிறது வாத்தியாரை எந்த லெவலில் இன்னைக்கு சமுதாயம் வைத்திருக்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் போய் தொலையட்டும் என்று சொல்லி பத்தாம் வகுப்புக்கு செல்லலாம் டிராயிங் வரைய சொல்லலாம் என்று எண்ணி மாடு புள்ளை தின்பதை போன்று டிராயிங் என்று சொல்ல மாடு புள்ளை தின்பதை படம் வரைய வேண்டும் எல்லோரும் வரைந்தார்கள் ஒரு மாணவன் மட்டும் மாடு வரைஞ்சிருக்கலாம் புள்ள காணும்டா எல்லோரும் புள்ளோடு வரைந்திருக்கிறார்கள் புள்ளை காணவில்லையே மாடு தின்று சார் என்றார் இதை பார்த்துக்கிட்டே இருந்த இன்னொருத்த வெறும் பேப்பரை கொடுத்தான் அதே மாடை அவனாவது மாடு வரைஞ்சிருக்கிறார் நீ வெறும் பேப்பரை கொடுக்குறாயே என்று கேட்க சாப்பிட்டுட்டு போயிருச்சு சார் சாப்பிட்டுட்டு போயிருச்சு எப்படி வரை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கவர் நம் சமுதாயத்தினுடைய நிலையில் ரெண்டு பேருக்கள் ரெண்டு எத்தனை வாத்தியார் கேட்கிறார் நாலுங்கிறான் நாலு கூட்டல் ரெண்டு ஏத்திருந்தார் ஆறு நான் வாத்தியாரம் சொல்லி கொடுக்குற ரெண்டு கூட்டல் ரெண்டு நாலு நாலு கூட்டல் ரெண்டு ஆறு இப்படியே வரிசையா சொல்லிட்டு வந்தவர் எப்பா பன்னெண்டு இருபத்தி நாலாவ பெருக்கு நான் எவ்வளவுப்பா வரும் என்று இடோட சட்டுன்னு சொல்றானே சின்ன கணக்கெல்லாம் நீங்க போட்டு பெரிய கணக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறதுல இன்றைக்கு நிலை தலைமையிலாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் பெருமானார் செல்ல பாகுமசலம் எப்படி தன்னுடைய மாணாக்களை உருவாக்கினார்கள் வரலாறுகளை நீங்கள் புரட்டிப்பாருங்கள் செல்ல பாகுமசலம் ஒரு ஆசிரியர் எல்லா துறைகளையும் உருவாக்கினார்கள் அரசியல்வாதியா சிறந்த அரசியல்வாதியா உமரை போன்ற ஒரு அரசியல்வாதியை உலகம் கண்டதே சிறந்த நீதிபதியா உமயுவன் காவலியல்லாகவே போன்ற ஒரு நீதிபதியை இதுவரை உலகம் கண்டதில்லை சிறந்த போர் வீரரா போன்ற போர் உலகம் கண்டதில்லை வரலாற்று உலகம் கட்டதில்லை உடவாளிகளை உலகம் பார்த்ததில்லை பெருமானார் எல்லா துறைகளையும் உருவாக்கிக் கொடுத்தார்கள் பெருமானார் அன்போடு மட்டுமல்லாமல் அறிவி பெருக்கினார்கள் சொல்றார் மூணாவதாக வகுத்து வாழ வேண்டும் எப்படி இனிமையை தனிமையால் வகுத்து வாழ வகுத்து வாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கூட்டாக சேர்ந்து கும்மால அடிப்பதல்ல தனிமையை தேர்ந்தெடுத்து அந்த தனிமையில் இனிமையாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வகுத்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் பூமான் நமகல் கோமான் சல்லல்லா மனைவசலம் அன்னவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் பெருமானத்திலிருந்து ஒன்று கூட வராது தனிமையை பூமான் நமிகள் கோமான் அதிகமாக பிரியப்படுவார்கள் இதே வேளையில் அபூதர் வலையில்லாதும் தாராக செய்வார்கள் தனிமையை அபூதர்கள் எல்லாம் ரொம்ப பிரியப்படுவார்கள் பெருமான சல்லா வலைவசலம் அபூதர் நதியை பார்த்து சொல்கிறார்கள் அபூதர் நீ தனியாகவே வாழுகிறாய்வாகதா நீ தனியாகவே மூர்த்தாகுவாய்வாகதா நீ தனியாகவே எழுப்பப்படுவாய் என்றார்கள் பெருமானாசலம் அபூதர்லாகவே பாராட்டுகிறார்கள் ஏனென்றால் தனிமையாகவே அவர் வாழுவார் அதே நேரத்திலேத்தினுடைய வேலையும் பெருமானார் சொன்னதைப் போன்றே தனியாக நீ மூர்த்தாவாய் என்று பெருமானார் சொல்கிறார்கள் தனியாக தன்னுடைய மனைவியோடு ஒரு பாடைவனத்திலே இருக்கிறார்கள் மூர்த்தி நேரம் பெறுகிறது மரண நேரம் வருகிறது அவர்களுக்கு கஃன் செய்வதற்கு ஆடை இல்லை பக்கத்திலே இருக்கிற மனைவி அழுது கொண்டிருக்கிறார்கள் நீங்க மூத்தா பொருங்கிய கஃனிடம் கஃனிடம் கூட என் இடத்திலே ஆடை இல்லையே என்று அழுகிற பொழுது இந்த நேரத்திலும் அபூதர்களை எல்லாம் சிரிக்கிறார்கள் ஒரு தடவை பெருமானார் சபையிலே அமர்ந்திருக்கிற பொழுது நாயகம் பார்த்து சொன்னார்கள் அபூதர்ரே நீ ஒரு பானை தனியாக மூத்தாவாய் அபூதர்ரே உனக்கு கஃன் இடுவதற்காக அப்துல்லா இவன் மசபூதர்களியெல்லாம் வந்து சேர்ந்து விடுவார்கள் அபுதர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அன்னைக்கே போய் அபுத் அப்துல்லாஹின் மசமுத் எல்லாம் கபன் துணியை வாங்கி வச்சுட்டாங்க நாம்தான் தான் அபூதருக்கு கஃன் இடுவோம் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் என்று அன்றே வாங்கி வைக்கிறார்கள் எங்க போனாலும் கவன தூக்கிட்டே தான் போவாங்க அபூதர் அலியல்லாத்தாகிறார்கள் ஒரு பயணக்குழு வருகிறது மனைவி பார்க்கிறார்கள் அதில் அப்துல்லா இருக்கிறார்கள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் நான் தான் அடக்கம் செய்வேன் கபன் விடுவேன் தவன்டுவேன் என்று அடக்கிவிட்டு சென்றார்கள் என்று வரலாக சொல்கிறது அன்புக்குரியவர்களை எப்படி வகுத்து வாழ பெருமானார் செல்லா பணிவு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்னும் பார்க்க வேண்டும் இதை குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார்கள் அற்புதமான ஆண் குழந்தை பிறக்கிறது குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க மகசூம் பாதுகாக்கப்பட்டவர் என்று பேர் வைக்கிறார்கள் பாவமே இல்லாத ஆட்களுக்கு பேர் தான் மகசூம் என்று சொல்லுவார்கள் ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு மகசூன் என்று பேர் வைக்கிறார்கள் முகமது மகசூ ஏன் தெரியுமா இனிமேல் நாம் வாழ்க்கை ஒரு பாவம் கூட செய்யக்கூடாது ஒரு பாவம் கூட செய்யக்கூடாது என் பிள்ளையையும் பாவத்திலே ஆழ்த்திவிடக்கூடாது என்று பேர் வைக்கிறார்கள் முகமது மக்சூம் என்று கடைசியில நிலைமை என்ன ஆனது தெரியுமா அந்த பிள்ளை உயர்ந்த பிள்ளையாக மாறுகிறது ஒரு பெருநாள் நடக்கிறது பெருநாள் அல்பானி தொழுகை நடத்துகிறார்கள் ஈது தொழுகை நடத்துகிறார்கள் மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் பெறையே பார்க்கலையே பெறையே பிறகு எப்படி நீங்கள் பெருநாள் தொழுகை நடத்தலாம் என்று கேட்கிற பொழுது வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறார்கள் முகமது மாசும் இன்றைக்கு நோன்பா அல்லது உணவு சாப்பிட்டாரா என்று கேட்டு பிஞ்சு புள்ள ஒரு வயசு ஒன்றரை வயசு பிள்ள ஒரு வயசு ஒன்ற வயசு பிள்ள சாப்பிட்டாரா சாப்பிடலையா என்று கேட்டு அனுப்புகிறார்கள் பதில் வருகிறது இன்றைக்கு முகமது மாசும் சாப்பிட்டார்கள் உடனே இவர்கள் சொன்னார்களாம் என்னுடைய பிள்ளை பிறந்ததிலிருந்து பிறந்ததிலிருந்து நோன்பு காலம் வந்துவிட்டால் அந்த பிள்ளை காலையில் எதுவும் சாப்பிடாது அது சாப்பிட்டது கண்டிப்பாக இன்றைக்கு விட்டது என்றால் என் பிள்ளை சாப்பிட்டது அதனால் திரை பிறந்தது என்று சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்கள் எப்படி அவர்களிருந்திருக்க வேண்டும் அவர்களின் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்க வேண்டும் என்னை பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால பாவங்களை கழித்து வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிற நேரத்தில் இன்றைக்கு என்ன பாவம் செய்தோம் இது நிற்கு நீங்குவதற்கு என்ன வழி என்று எண்ணி வாழ்பவர்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும் இதைத்தான் அந்த அறிஞன் சொல்லிக் காட்டுகிறான் இன்னொரு அறிஞரிடத்திலே சென்று வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொன்னால் அந்த அறிஞன் மிக அழகாக சொல்லாட்டுகிறான் வாழ்க்கையை பற்றி அவன் சொல்லுகிற பொழுது கேரம்போர்டு இருக்கிறது அல்லவா கேரம்போர்ட் நம்ம பார்த்திருக்கிறோம் கேரம்போர் போர்டு என்று சொல்லிக் காட்டுகிறான் வாழ்க்கை என்பது அறுபத்தி நான்கு கொண்ட கேரம்போ காய நகத்தை தெரிஞ்ச அது ஆட முடியும் காய நகத்தை தெரியாதவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் ஒருவன் ஆனந்தமாக அதில் விளையாட வேண்டுமானால் அவனுக்கு சரியாக காய்நகத்து தெரிந்திருக்க வேண்டும் இதை போன்றுதான் வாழ்க்கையும் சரியாக யார் காய்நகத்துகிறார்களோ இவர்கள் தான் உலகத்திலே வாழ முடியும் காயிலகத்தை தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் வியாபாரம் பண்றாங்க காயிலகத்தை தெரியாததால் காணாமல் போய்விடுகிறார்கள் எத்தனையோ பேர் விவசாயம் செய்கிறார்கள் காயிலகத்தை தெரியாததால் காணாமல் போய்விடுகிறார்கள் அதனால் வாழ்க்கை என்பது கேரம் போர்ட் மாதிரி என்று அவன் சொல்லிக்காட்டுகிறான் உண்மையும் அதுதான் வாழ்க்கையில் விளையாட தெரிந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அந்த கலையை தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் சிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த கலையை தெரியவாவது நாம் முயற்சி செய்திருக்கிறோமா எண்ணி பார்க்க வருவோம் சதல்வாள் அழிவு செல்ல வண்ணவர்கள் உருவாக்கிய சமுதாயம் அதற்கு பின்னுண்டான சமுதாயம் மார்க்கத்தை குர் ஆணையும் எடுத்து வாழ்ந்ததால் ரகுல் ஆலமியனிடத்திலே எப்படி அன்பை பெற்றார்கள் வரலாறு சொல்கிறது பஞ்சபூதங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார்கள் பஞ்சபூதங்களையும் வாழ தெரிந்தவர்கள் பஞ்சமுதங்களையும் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்த ஒரு வியாபாரி எப்படி வியாபாரம் என்று சொல்லுவார்கள் அவர்கள் உலகத்தை கையாண்டார்கள் வரலாறுகளை நீங்கள் புரட்டிப்பார்கள் ஆச்சரியப்படுவார்களாம் அவர்களை குதிரை கடலுக்குள்ளே ஓட்டிச் செல்கிறார்கள் அவர்களுக்கு வழிபடுக்கிறது அன்பு தோழருக்கு வழி கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க கடமைப்பட்டு கடுமையானு என்னமணி அல்லாஹிடத்திலே தரம் எழுந்துகிறார்கள் பாலைவன பகுதி அல்லவா அதனால் தண்ணீர் கிடைக்காது என்னுடைய தாகத்தை நீ தீர்க்காவிட்டால் இதே இடத்தில் நாங்கள் இறந்து போய்விடுவேன் என்று அல்லாஹுடத்திலே தரம் ி அழுகிற பொது வானத்தில் இருந்து கயிறும் இறங்கியதாம் வானத்திலிருந்து கயிறும் வாழியும் இறங்கியது அதை குடித்தார்கள் அதற்கு பிறகு உம்மாய்மன்றியல்லாவுக்கு தாகவே எடுத்ததில்லை என்று வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களே இப்படி வாழ அவர்களுக்கு என்ன வழி கிடைத்தது எப்படி வழி கிடைத்தது எண்ணி பார்க்க வேண்டும் இறைவனை பற்றி இறை தூதரை பற்றி பஞ்சபூதமும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது வரலாறுகளை பார்க்கிறோம் மரங்கள் கூட பேசுகிறது இப்ராஹிம் ஒரு மரத்தடியிருக்கிறது உங்கள் பானத்தை என்னுடைய மேனையிலே வையுங்கள் விளைச்சலை தருவேன் என்று மரம் சொல்ல தன்னுடைய கையை வைக்கிறார்கள் இருக்கிற அற்புத மரங்களில் வாழ்க்கையிலே எல்லா மரங்களும் வருடத்திலே ஒரு முறை விளைச்சல் இந்த மரம் மட்டும் வருடத்திலே இரண்டு முறை விளைச்சலை கொடுத்தது அந்த மரத்திற்கு புரிந்திருந்தது சரியாக வாழக்கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் கரம் பட்டால் நாமும் அபிவிருத்தி பெற்றுவிடலாம் என்று மரத்திற்கு புரிந்திருந்தது இந்த மனிதனுக்கு புரிந்திருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும் சஃபீனார் அடிகல்லா வந்தாளா வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் பெருமானுடைய தோழர்களில் சஃீனா வழிமாறி செல்கிறார்கள் காட்டின் வழியாக செல்கிற பொழுது வழி மாறிப் போகிறது இடையிலே ஒரு சிங்கம் வருகிறது சஃபீனார் அடிகல்லா வந்தாளா சகையான அதிசிகளில் வலிமான வரலாறு சஃபீனா சிங்கத்தை அடைக்கிறார்கள் காதை பொறுக்குகிறார்கள் எனக்கு வழியை காட்டுகின்றார்கள் நான் முகமதின் தோழர் நான் முகம்மதின் தோழர் அதனால் நான் வழிதவரின் வந்துவிட்டு எனக்கு நீ வழிகாட்டி என்றார்கள்ிதெரிந்த மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் இன்னொரு வரலாற்றை கூட பார்க்க முடிகிறது அப்துல் காதின் சீலாணி கத்தசாவும் சொல்ல உள்ள சீசன் வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் நிறைய விஷயங்களை உள்ளுறுத்து எடுக்க முடிகிறது நூறு பேர்கள் ஒரே நேரத்திலே கௌசல் ஆடத்தை சாப்பிட அழைக்கிறார்கள் நூறு பேர்கள் இன்னைக்கு மதிய எங்க வீட்டுக்கு வரணும் சரிண்டாங்க எங்க வீட்டுக்கு வரணும் சரிண்டாச்சு எங்க வீட்டுக்கு வரணும் சரிண்டாச்சு நூறு பேரு ஒன்ன சேர்ந்து பேசி வச்சு கௌசல் ஏடத்தை சாப்பிட அழைக்கிறார்கள் ஆனால் அடுத்த நாள் எல்லோர் வீட்டிலேயும் சாப்பிட்டார் அடுத்த நாள் எல்லா வீட்டிலும் பத்தமாஸ்தராக ஷமிக்கார் இறைநேசர்கள் நினைத்தார் அல்ல புராணினை சொல்கிறான் அவர்களை போன்ற தோற்றத்தில் மழக்குகளை அல்லாஹை குறிப்பார் ஈசானி சலாத்து வசலாம் அண்ணவர்களுடைய தோற்றத்திலே வழக்குகள் தோற்றத்திலே ஒரு கயவனை ரபுலாலமீன் ஏற்பாடு செய்து ஒரு கயவனை ஏற்பாடு செய்து எப்படி ஈசானகலாத்தை உயர்த்தி கொண்டானோ இதை போன்று நல்லவர்களுக்காக நல்ல வழக்குகளை அல்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர்த்து அனுப்பினா ஒருத்தர் கௌசல் ஆலமே நூறு பேர்த்து மாலை நேரத்திலே வருகிற பொழுது நூறு பேரும் அன்புக்குரியவர்கள் என்னும் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதுதான் வாழ்க்கை இப்படி வாழ்ந்தவர்கள் நான் வாழ்க்கை ஓட்டத்திலே விளையாட்டுகிறேன் வாழ தெரிந்தவர்கள் இவர்களின் வரலாறுகளையாவது படித்து நாம் முயற்சித்திருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொரு அறிஞர் நிலத்திலே சென்று வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்றால் ரொம்ப தெளிவாக அவன் சொல்லுகிறான் வாழ்க்கை என்பது ஊஞ்சல் மாதிரி ஊஞ்சல் மாதிரி வாழ்க்கை மேலே போபவர்கள் கண்டிப்பாக கீழே வர வேண்டும் கீழே உள்ளவர்கள் மேலே போக வேண்டும் வாழ்க்கை என்பது மேலேயும் செல்லும் கீழேயும் வியாபாரத்தில் ஒரு நாள் இருக்கிறது ஆகும் அடுத்த நாள் அப்படியே இருக்கும் சொல்ல முடியுமா ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் ஆகா ஓகோன்னு தங்கத்தை வாங்கி வச்சோன்னா என்னை தலையில் அழிச்சு வச்சுக்கிறான் என்ன செய்யறது எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கூடும் என்று நினைப்பான் குறைந்துவிடும் குறையும் என்று நினைப்பான் கூடிவிடும் இதுதான் வாழ்க்கை மூஞ்சல் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலேயே பார்த்திருக்கலாம் எத்தனையோ பேர்கள் இருந்தவர்கள் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள் அட்டஸ் இல்லாமல் இருந்தவர்கள் அவர்களுடைய உழைப்பால் மேலே எந்திரித்திருக்கிறார்கள் இதுதான் மனிதனின் வாழ்க்கை என்கிறார் அந்த அறிஞர் அற்புதமாக சொல்லுகிறான் வரலாறுகளும் இதைத்தான் சொல்லிக்காட்டுகிறது பெருமானார் சல்லம் வாழைவு செல்லம் அந்நபர்களுடைய சபையிலே வாக்கில் இமன் குஜிர் நடிகல்லாகத்தாரா அண்ணன்பர்கள் வருகிறார்கள் வாக்கில் தூரத்தில் இருந்து வருகிறார்கள் எமன் தேசத்தில் இருந்து வருகிறார்கள் வாக்கில் பெருமானார் சல்ல அவர்களை பார்த்தவுடன் தன்னுடைய துந்தை தன்னுடைய மேடந்தியை விரித்து அமரச் சொல்கிறார்கள் வாக்கிலும் ஒரு அமருகிறார்கள் நீண்ட நேரம் பெருமானார் சலுத்தாஹு அலிவசலம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானாருக்கு ஒரு பழக்கம் விருந்தாளி வந்தால் அந்த விருந்தாளி செல்லுகிற பொழுது மதினாவினுடைய கடைசி வரை சென்று அனுப்புகிற பழக்கம் பெருமானாருக்கு உண்டு ஒன்று தான் செல்லுவார்கள் அல்லது தன் தோழர்களை அனுப்பி வைப்பார்கள் காலமோ கடுமையான வீழாக இருந்த காரணத்தினால் உஜுர் அழி எல்லா செல்லுகிற பொழுது மாவியாரி எல்லாவை அனுப்பி வைக்கிறார்கள் மாவியார்கள் எல்லாம் பரம ஏழை மாவியார் அனுப்பி வைக்கிறார்கள் செருப்பு போடுவதற்கு அவர்களிடத்தில் செருப்பு இல்லை மாவியார்கள் எல்லா இடத்தில் செருப்பு வாக்களிமணி உஜுர் அடி எல்லாம் குதிரை மேலே ஏறுகிறார்கள் தன்னையும் பின்னால் அகர வைத்துக் கொள்வார்கள் என்று மாமியாரளியெல்லாம் இணைக்கிறார்கள் தெரியுமா காத்திவுள் வகி குரானை எழுதியவர்கள் வகி இறங்க இறங்க குரானை எழுதியவர்கள் மாமியாரளியெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள் நம்மையும் குதிரையிலே வாக்கில் ஏற்றிக் கொள்வார் என்று நினைக்க வாக்கெளிமனு உஜுர் மட்டும் புறப்படுகிறார்கள் நான் பின்னால் அமரலாமா என்று கேட்கிற பொழுது அந்த வாக்கெளிமணி உஜூர் சொன்ன வார்த்தை என் குதிரைக்கு பின்னால் அமருகிற தகுதி உனக்கு இல்லை என்றார் ஆஸ்தி விவிப்பு என் குதிரைக்கு பின்னால் அமருகிற தகுதி உமக்கு இல்லை எப்படி இருக்கும் மாமியார் அழி எல்லாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது ஏழ்மைதானே அத்தனைக்கும் காரணம் என்று எண்ணிக் அடுத்து சொன்னார்கள் மாமியார் அணியல்லா கடுமையான வெயிலாக இருக்கிறது உங்களுடைய பாத அணியை நீங்கள் உபரியாக போட்டிருக்கிறீர்கள் மேலேதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க செருப்பை கொடுங்க காடெல்லாம் கொப்படமாகிவிடும் செருப்பை கொடுங்கள் நான் பதினாவின் எல்லையில் வந்து கருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது செருப்பை போடுவதற்கும் உமக்கு தகுதி இல்லை என்றார் வாக்கில் புரோஜன் மாமியார் சொல்ல கட்டளை வேண்டும் என்று புறப்படுகிறார்கள் நான் குதிரைக்கு கீழே நிழல் இருக்கும் அல்லவா அந்த நிழலிலாவது வரட்டுமா என்று கேட்கிறார்கள் அதற்கு கீழ் உள்ள நிழலிலாவது வரட்டுமா என்று கேட்க என் குதிரையின் நிழலில் வருவதற்கும் உங்களுக்கு தகுதி வெயிலே நடந்து சென்று பெருமானாரின் உத்தரவை காப்பாற்றி அனுப்பி வைக்கிறார்கள் காலம் கடந்திருக்கிறது ஒரு சில ஆண்டுகள் கடந்த ஆண்டுகள் கடந்த நிலைமை தலைகீழாக மாறுகிறது என்ன நிலை வந்தது தெரியுமா இன்றைக்கு மகாவியா ஐந்து மாகாணங்களுக்கு அதிபதி நேற்று ஏழையாக இருந்த மகாவியா இன்றைக்கு ஐந்து மாகாணங்களுக்கு அதிபதி ஏதோ ஒரு தேவை வாக்கிலை உஜிர் நலியல்லாகும் தலா ஆவியார் அலியெல்லாகவே பார்க்க வேண்டும் வருகிறார் கதவு திறக்கப்படுகிறது மாவியாரளியெல்லா உத்தாரை வாக்கில் பார்க்கிறார் வாக்கிலி குழு குதிரை மாவியாரளியெல்லாம் பார்க்கிறார்கள் எப்படி இருக்கும் மலரும் நினைவுகள் மலரும் நினைவுகள் வாக்கிலி குழு உதிரை குதிரைக்கு கீழே கூட இந்த மனுஷன நம்ம நிற்க உடலையே அந்த உடலையே என்ன செய்ய போறாரோ தெரியலையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்கமும் மாவியாரளியல்லா உத்தாரா இந்த மனுஷை என்ன பாடுபடுத்தினா நம்ம என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அருகிலே வருகிற பொழுது மாவியார் அளியல்லாம் தன் துண்டை கீழே விரித்து அமர சொல்லுகிறார்கள் கஷ்டப்படுத்தியோ இப்படி உபகாரம் செய்கிறீர்கள் என்று அன்னவர்களை நான் பார்த்தேன் மாவியா சொல்றாங்க அன்னவர்களை பார்த்தேன் நீங்கள் வருகிற பொழுது தன் துண்டை விரித்து அவர வைத்தார்கள் இதை அந்த நாயகத்தின் சுங்கத்தை நானும் பேட வேண்டும் துண்டை விரித்து ேன் என்றார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் கால ஓட்டம் இருக்கிறது சின்னவனை பெரியவனாக மாற்றும் பெரியவர்களை சின்னவர்களாக மாட்டும் அதனால் யாரும் யாரையும் கேவலமாக எண்ணிவிடக் கூடாது வாழ்க்கை ஊஞ்சல் வாழ்க்கை தேடா சாப்பாட்டுக்கே வழியில்லாத சகாவிதானே சாப்பாட்டுக்கே வழியில்லாத சகாவி யாராவது சோறு கொடுத்தா அந்த இடத்திற்கு சென்று சோறு கிடைக்கிற இடம் சுகம் என்று நினைத்தவர்கள் தான் அபூர் உரைலா ரலியல்லாகும் அந்த பெண்மணி ஒரு பெண்மணியினுடைய வீட்டில் வேலை செய்து சாப்பாடு சாப்பிட்டு சொன்னார்களா இதோ முகமது பின்னாடி உணவை தருகிறேன் வயிற்றுக்கும் உணவு தருகிறேன் உணவு தருகிறேன் பெருமானார் துண்டை என்றார்கள் துண்டை பிரிக்கிறார்கள் பெருமானார் அப்படியே துண்டை முழு என்றார் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசூட மறக்கவில்லை அவர்களை எப்படி உருவாக்கினார் ஒரு காலம் வந்தது கவர் அபு குரையார்கள் எல்லாம் மதாயின் கவர்னர் ஒரு அம்மா அபு குரையிறார்கள் ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க மதாயின் கவர்னராக இருந்தாலும் கூட ஒரு அம்மா இவங்க எல்லாம் கவர்னர் தெரியாம புள்ளு கட்ட தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவரை கூப்பிட்டு சுமை தாங்க முடியல நீ தூக்கியான் நாட்டின் கவர்னர் அபு குரேரா புல்லு கட்ட அந்த சுமைகளை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க வழியில வந்து ஒருத்தர் சொன்னாரா அமீருள் மோமினின் தலையிலேயே ஏத்திட்டியா என்ன நடக்கப் போவதோ தெரிகலையே அந்த அம்மா கிடுக்கிடு ஆடி எங்க நீங்க அமீருள் மூணு எனக்கு தெரியாது அதனால்தான் நான் செய்துவிட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிற உழுதி அபு உரைதா நல்ல பாகு தாயா என்பவர்கள் சொன்னார்கள் நபிகள் கோமான் சல்லல்லா மனைவ செல்ல காலத்திலே நான் இதை ரொம்ப கேவலமா இருந்தேன் இந்த ஆற்றல் இந்த தகுதி இந்த பதவி பெருமானால் தானே எனக்கு நினைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க தொடங்கப்பட்டிருக்கிறோம் கீழே உள்ளவர்கள் மேலே போவதும் மேலே உள்ளவர்கள் ும் உலகத்தினுடைய இயற்கை முகலாயர்கள் எட்நூறு ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்த முகலாயர்கள் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த பாரம்பரியங்கள் இன்றைக்கு கல்கத்தாவில் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமார்களுடைய பரம்பரை இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் அவர்களுடைய வீட்டின் கதவுகளுக்கு அவர்களின் வீட்டின் வாயில்களுக்கு கதவு போடக்கூட வழியில்லாமல் சாக்கை தொங்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு வரலாறு சொல்கிறது அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அல்லா மனித வாழ்க்கையை ஊஞ்சலாக ஆக்குகிறார் அதனால உயர செல்பவர்கள் கீழே வர வேண்டும் அதே நேரத்தில் உயர செல்லுகிற பொழுது ரபுட அரமீனை மதிக்க தெரிந்தவர்களாக இருந்தால் அல்லாது இடத்திலே கண்ணியத்தை பெற்றுக் கொள்ளலாம் இன்னொரு அறிஞர் இடத்திலே சென்று வாழ்க்கை எப்படி என்று கேட்கிற பொழுது அந்த அறிஞர் அழகாக பேசுகிறார் பெரிய ஞானிட்ட போனார் அவர் மனதிலே நினைப்பதை எல்லாம் சொல்லுகிறார் என்று சொல்கிறார்கள் பயங்கரமானார் என்று பேசுகிறார்கள் அவரிடத்திலே சென்றான் இவரை எப்படியாவது கவுத்துறணும் என்று ஒரு பட்டாம்பூச்சியை கையில வச்ச பிடிச்சுட்டான் பட்டாம்பூச்சியை கையில பிடிச்சுட்டு நேரா அந்த ஞான இடத்தில சென்றான் கையில பட்டாம்பூச்சி இருக்கு நான் பிடிச்சு வச்சிருக்கேன் செத்திருச்சா உயிரோட இருக்கிறார் நீங்க தான் சொல்ற உயிரோட இருக்குன்னு நசுக்கி கொள்றனா செத்திருச்சுன்னு சொன்னா பறக்க விட்டுருவோம் பிடிச்சுப்போம் என்று பிடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஞானி ரொம்ப அழகாக பதில் சொன்னார் பட்டாம்பூச்சி இறப்பதும் இறக்காமல் இருப்பதும் பறப்பதும் பட்டாம்பூச்சி இறப்பதும் பறப்பதும் தம்பி உன் கையில் இருக்கிறது என்றார் இறப்பதும் பறப்பதும் உன் கையில் இருக்கிறது இதை போன்றுதான் பிரபுடாலமி நம்முடைய வாழ்க்கையை நம் கையில் கொடுத்திருக்கிறான் சீதேவியாக மாறுவதும் மூதேவியாக மாறுவதும் நம் கையில் இருக்கிறது நாம் நினைத்தால் சீதேவியாகவும் மாறலாம் நாம் நினைத்தால் மூதேவியாகவும் மாறலாம் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் சாபா திரும்பி படித்தானே இருந்தார்கள் பெருமானர் செல்லா படைவு செல்லவண்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சீரேடு கணமிக்க வாழ்க்கையாக மாட்டிக் கொடுத்தார்கள் கட்ட வட்டியை வச்சுட்டு சந்திரமண்டலத்துக்கு போக முடியுமா கட்ட வேண்டியை வச்சுக்கிட்டு சந்திர மன்னலத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காது இதே போன்றுதான் இன்றைக்கு நிறைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்தினுடைய மக்கள் ஒண்ணுமே அமளி செய்யாமல் நம்மளை அல்லா சொல்கிறது கொண்டு போயிருவான் என்றிருந்தால் இது எவ்வளவு முட்டாள்தனமான கருத்து என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எதுவுமே செய்ய மாட்டார் வராம் மல்புசு வராம் அல்லா ஜெல்ல சானகுத்தடா அதிசய குதிசையிலே பெருமானா சொல்லிக் காட்டுகிறார்கள் அல்லா சொன்னதாக சொல்லுகிறார்கள் சாப்பிடுவதும் அறாம குடிக்கிறதும் அறாமு எல்லாமே வராம அணியறதும் அன்புக்குரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேறுவதும் பின்னேறுவதும் நம் கையில் இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் பெருமானார் எப்படி முன்னேறி சென்றார்கள் வரலாறுகளை பார்க்கிறோம் ித்து விடுகிறார்கள் இந்த குதிரை எனக்கு என்று பேசிவிடுகிறார்கள் விலை பேசி முடிச்சதுக்கு பின்னாடி நாயகமும் குதிரைக்காரர் ரெண்டு பேரும் மட்டும் விடை பேசுகிறார்கள் பேசிவிட்டு செல்லுகிற பொழுது அந்த மார்க்கெட்ல என்னொரு ஆள் வர்றாரு அந்த மார்க்கெட்ல என்னொரு ஆடு வர்றாரு வந்த ஒண்ணு சொல்றாரு எனக்கு அப்படியே மாறி போகிறார் அப்படியே மாறி போகிறார் இன்னைக்கு வீட்டை பேசுவாங்க நாலு லட்சம் ரூபாய் வீடு பேசணும் என்னொரு ஆள் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த ஆண்டு வீடு விக்கிற மாதிரி இல்லைங்க வீடு விக்கிற மாதிரி இல்லைன்னு கடைசியில் அந்த அளவுக்கு வந்துட்டு போயிடுவான் இதே நிலை அன்றைக்கு நடக்கிறது பெருமானார் சலல்லா குலிமசலத்திற்கு கொடுக்காமல் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற பொழுது நாயகம் வந்து கேட்கிறார்கள் என்னிடத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்தீர்கள் என்று கேட்க நீங்க ஒப்பந்தம் செஞ்சதுக்கு ஏதாவது சாட்சியை கொண்டு வாங்கட்ட ஒப்பந்தம் செய்ததற்கு சாட்சியை கொண்டு வாருங்கள் சாட்சியே இல்லை நான் உங்களிடத்தில் ஒப்பந்தமே செய்யவில்லை என்று சொல்ல ஹுசைமா ரிகல்லாக தடா வருகிறார்கள் நாயகமே நான் சாட்சி நீங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செஞ்சதுக்கு நான் சாட்சி என்று சொல்லி அந்த குதிரையை பெருமானார் சொன்ன விலைக்கே வாங்கிக் கொடுக்கிறார்கள் அதற்கு பிறகு பெருமானார் கேட்கிறார்கள் அப்பா நீ பார்க்கவே இல்லையே என் கூடையே இல்லையே எப்படி சொல்லுகிறாய் சாட்சி எப்படி சொல்லுகிறாய் சாட்சி என்று கேட்க குசைமா ரிகல்லாவுத்தாரா சொல்லுகிறார்கள் புகார்களை பதிவான ஹதி சிந்தாதிசைமா ரவிகல்லா சொல்லுகிறார்கள் நாயகமே அல்லா ஒருவன் என்று சொன்னீர்கள் நாங்கள் பார்த்தா நம்பினோம் நாயகமே மழக்குகளில் சொன்னீர்கள் பார்த்தா நம்பினோம் நாயகமே நாயகமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு சகாபிக்கு மட்டும் சொன்னார்கள் அபுபுக்கர் சித்திக்கிறளியல்லா ஒரு நிபந்தனை போட்டிருந்தார்கள் குரானினுடைய வசனத்தை கொண்டு வருகிற பொழுது ரெண்டு சாட்சியோடு கொண்டு வரணும் அப்பதான் அது ஒன்று சேர்க்கப்படும் ஆனால் ஹுசைமார் ரலியெல்லாம் மட்டும் ஒருவர் வருவார் இது குரானினுடைய வசனம் என்று சொன்னால் உடனே அபுபுக்கர் எல்லா ஒரு அதை ஏற்றுக்கொள்வார்கள் காரணம் ஹுசைமா ரெண்டு பேர்த்தினுடைய ஸ்தானம் என்று பெருமானார் செல்லவா அழிவு செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எப்படி அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொரு அறிஞர் நிலத்திலே பற்றி கேட்கிற பேசுகிறான் இருக்கிறதே சில நேரத்தில் சிக்கல் விழுந்துடும் நூலினுடைய சிக்கலை நுணுக்கமாக கையாள வேண்டும் வேகமா இருந்தா சிக்கல் குடிக்கிட்டே தான் போகும் சிக்கு பிடிச்ச நூல்னா வெதுவா எடுத்து அந்த சிக்கலை கையாண்டாதான் சரியாக இருக்கும் அதை உருட்டு வேக வேகமா இழுத்து அதெல்லாம் சரி பண்ணிடலாம் நினைச்சான்னா கண்டிப்பாக ஒன்று நூல் அந்து போகும் அல்லது சிக்கல் கூடி இடியப்ப சிக்கலாக மாறிப்போகும் இதை போன்றுதான் மனித வாழ்க்கை வாழ்க்கையிலே நிறைய சிக்கல்கள் நிறைய இன்னல்கள் வரலாம் வந்து கொண்டுதான் இருக்கும் அதே நேரத்திலே அதை கையாளுகிற பொழுது மென்மையாக கையாள வேண்டும் என்று அந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறான் பெருமானார் செல்லாவு அடைவ செலவணவர்களுக்கு எத்தனை வகையான சிக்கல்கள் வந்தது அரசியல் ரீதியான சிக்கல் வந்தது தாவா ரீதியான சிக்கல் வந்தது குடும்ப ரீதியான சிக்கல் வந்தது அந்நியக்காரர்களுடைய அநீரத்தினால் சிக்கல் வந்தது பெருமானாரினுடைய மனைவி எல்லாம் இறக்கிற பொழுது சிக்கல் வந்தது சிக்கலையும் பெருமானால் எப்படி அவித்தார்கள் என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வாழ்க்கையிலே சிக்கல் இல்லாமல் வாழ்பவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது நிம்மதியாக இருந்து இறக்கிறவரை நாம் எந்த சிக்கலுமே பட்டதில்லை எந்த சிரமமுமே பட்டதில்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதன் கூட உலகத்திலே கிடையாது சிக்கல் வருகிற பொழுது அதை மென்மையாக கையாள வேண்டும் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் பெருமானார் இருக்கிற பொழுதுமத்தின் மூலமாக நாயகம் ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல மூன்றாண்டு காலம் வாய்க்க பெருமராறுக்கு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை என்ற சமுதாயம் மூணு வருஷம் வெறும் புள்ள சாப்பிட்டு பெருமானார் சல்லா உழைவசலர் வாழ்ந்தார்கள் வரலாறு சொல்கிறது தாவா ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிற பொழுது பெருமானாருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டது வரலாறுகளை புரட்டுங்கள் தாய்ப்புக்கு செல்கிற பொழுது தாய்ப்பாசிகள் எல்லாம் பெருமானார் சலல்லா ஒருவர் கல்லாலும் சொல்லாலும் அடித்தார்களே உகது பொற்களத்தை பற்றி ஆயிஷாரிகள் எல்லாம் கேட்கிற பொழுது கேட்டார்கள் கவியின் நாயகமே உகது போர்க்களத்திலே உங்களுடைய பல்லெல்லாம் சகிதாக்கப்பட்டு தமிழ்நா கூட்டியதே நாயகமே இதைவிட கஷ்டத்தை உலகத்திலே உணர்ந்திருக்கிறீர்களா நாயகமே என்ற என் <laughs> தோழர்கள் <laughs> <laughs> போ எதுமே நான் தொடரையிலே இறங்கி நான் அவர்களை நசிக்கு விடட்டுமா அவர்களை கொன்று விடட்டுமா என்று கேட்கிற பொழுது இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்கள் பிச்சரங்கில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று பெருமானார் சொல்ல நபிகள் பெருமானார் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு அழகான ஏற்பாட்டை செய்தான் ஜின்களை அனுப்பி வைக்கிறார் இன தலைவர்கள் வருகிறார் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அவர்களையும் என்பதற்காக என்று நம்முடவை குரானிலே இடம்பெற வைத்திருக்கிறேன் அன்புக்குடியவர்களே இந்த சிக்கலையும் பெருமானார் என்ன அழகாக அவிக்கிறார்கள் நீங்கள் பெருமானார் நினைத்திருந்தால் அத்தனை பேர்களையும் நசுக்கி கொள்ள வைத்திருக்கலாம் ஆனாலும் பெருமானார் இஸ்லாமியர்களால் மனைவியின் மீது சில சந்தேகப்பட்டு சிக்கலை எவ்வளவு அழகாக பெருமானாக அன்பு அடிமையாக இருக்கிற உரிமை விடப்பட்ட அடிமை வரீராவிடத்தில் ஆடு வந்து சாப்பிட்டு போகிற நாயகமே அது கூட தெரியாது அந்த ஆயிஷாவின் மீதா இந்த மக்கள் கலங்கப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது திருமானாரின்படி உள்ளவெல்லாம் சந்தோஷம் அடைந்தது என்று வரலாறுகளை பார்க்கிறோம் ஒருவருக்கும் தகுதியில்லை நாயகமே என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை அந்த சிக்கலையும் பெருமானால் செல்லும் ஆலோசனை முறைகளை அழகாக அழிக்கிறார்கள் பதினோரு வசனங்களை கொண்ட அளவில் அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கி வைத்தான் என்று பெருமானார் அநியாயக்காரர்களுடைய அநீதியெல்லாம் நினைக்கிற பொழுது என்ன அழகாக பிரச்சனைகளை பெருமானார் செலவாபுரி செலம் நீக்க வெளியே செல்கிறார் என்றால் பத்து பேர்களை வழங்கினார் என்பது வரலாறு அகற்றப்பட்டது பெருமானார் உயிராகவே உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தே அமூர்தாலி எல்லாத்தாரா அவர்கள் என்ன நிலை ஏற்பட்டது அன்று கூடிய ஒரு நிலை எண்ணி பார்க்க வேண்டும் என்ன நிலை ஏற்பட்டது பெருமானார் சல்லா பழிவசலம் கலங்கி நிற்கிற பொழுது இந்த சிக்கலை பிறகு என்ன வழி இடியப்ப சிக்கல் அல்லவா இரண்டு பேர்கள் அரணாக இருந்தவர்கள் இன்றைக்கு குவார்கள் எல்லாம் கூறி நின்று எதையும் செய்யலாம் என்ற நிலையிலே பெருமானாரை சதல்லா பழிவேசலம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அகிலத்தில் ஆறு இல்லை ஐம்பது வயசு ஆளுக்கு அறுபது வயசுல உள்ள ஒரு ஆறுதல் சொன்னால்தான் அது ஆறுதலாக ஆகும் ஐம்பது வயசு ஆள் கவலையில் இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு பையன் போய் நீங்க எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னா அது ஆறுதலாக ஆகாது பெருமானார் அம்மாவும் கண்டவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது அல்லா நேரடியாக பார்க்க வைத்து பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லி தான் வேண்டும் பெருமான சிக்கல்கள் எல்லா அகற்றி காட்டினார் அந்த நாயகம் வீட்டில் இருக்கிற தொழிலில் இருக்கிற அத்தனை சிக்கல்களுக்கும் பெருமான மருந்து அற்புதமாக குரானின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த சமுதாயம் ஏற்றிருக்கிறதா என்றால் இன்னும் இந்த சமுதாயம் குரானுக்குள்ளேயே நுழைவில்லை நவிவழிக்குள்ளேயே நுழைவில்லை நவி வழி மருத்துவத்திற்குள்ளேயே நுழையவில்லை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் வாழ்க்கை என்பது மூழ்கட்டை போன்றது இன்னொரு அறிஞன் சொல்கிற பொழுது வாழ்க்கை இருக்கிறது நதியை போன்றது என்று சொல்லுகிறான் ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது தான் ஓடுகிற பொழுதே வேர்களை தானே தேடிச் சென்று வேர்களை தானே தேடிச் சென்று அந்த வேர்களுக்கு தண்ணீரை தன்மை இதுதான் நாட்டின் தன்மை நாமும் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சாக்கடையாக தங்கிவிடக்கூடாது வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதே நேரத்திலே நாமே தேடி யாருக்கெல்லாம் தாகம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ தேடிச் சென்று தாகத்தை தீர்த்து விட்டு ஓடினார் தாகத்தை தீர்த்து விட்டு ஓடினார் அந்த ஆறு சேர்ந்த ஆறு என்று எல்லோராளும் போற்றப்படும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் பெருமானார் பெருமானாரது தோழர்கள் நம்முடைய சமுதாயத்தைச் சார்ந்த முன்னோடிகள் வழிவழியாக செய்தார்கள் ார்கள்ருக்குன்ன தேவையோ ஓடி சென்று பொழுது வியாபாரத்திலே சென்று கொண்டே இருக்கிறார்கள் விவசாயத்திலே செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேடி சென்று உயர்மாக்கிக் கொடுத்தார்கள் வரலாறு சென்று வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டால் அந்த அறிஞர் அழகாக வாழ்க்கை இருக்கிறதே இது உண்டியன் மாதிரி சேர்த்து வைக்கிறார் நகையை போட்டாலும் சேர்த்து வைக்கலாம் பொருளையும் சேர்த்து வைக்கலாம் எதையும் சேர்த்து இதை போன்றுதான் அன்புக்குரியவர்களே வாழ்க்கை என்பது ஒரு உண்டியல் வாழ்க்கையிலே வெறும் படமா சேர்த்து வச்சாடு மட்டுமே சேர்த்து வச்சும் பெருசு கல்வியை மட்டும் சேர்த்து வச்ச ஆளுகளும் உண்டு வாழ்க்கை என்ற உண்டிகளில் நாம் எதை சேர்த்து வைக்கிறோம் என்பதை தான் பார்க்கிறோம் வைப்பதல் அவசியம் எதை சேர்ப்பது பெருமாநா செல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் வாழ்க்கை என்ற உண்டியல் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம் அந்த கொஞ்ச காலத்திலே நீங்கள் ஈமானை சேர்த்து வையுங்கள் அமலை சேர்த்து வையுங்கள் பெருமானாக்கள் சேர்த்து வைத்தார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஈமானுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க தயாராகிறார்கள் அம்மா என்றார் பள்ளிக்கு முன்னால் அகமதுல்லாவுக்கு முன்னால் நேரடியாக நிப்பாட்டி அபூஜைகள் அவனுக்கு கடுமையான கோபம் ஏறுகிறது முகமதை குறித்து உயிரான கண்மணி நாயகம் என்னுடைய அண்ணாக புரிலே ஆசிரியம் சொல்லுமானது ஒரு குடும்பமே தன்னுடைய தந்தை சித்திரவதைப்படுவதை ஒரு கணவன் சித்திரவதைப்படுவதை பார்த்துக் கொண்டு எப்படி இருக்க முடியும் இரண்டு பிளவுகளாக பிறக்கிறது இரண்டு பிளவுகளாக விளக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய கடைசி ஒன்று ோடு உயிரை விட்டார்களே இந்த கருத்தம் என்றே நாம் என்றை காவலப்படுத்தாலும் கூட நாம் ஈமானிலே திளைத்தவர்களாக இல்லையே அன்பு கூறியவர்களை எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படி அவர்கள் வாழ்த்தார்கள் வாழ்க்கை என்ற உந்தியலில் முழு ஈமானையும் நிரப்பி வாழ்ந்தார்கள் முழு அமலையும் நிரப்பி வாழ்ந்தார்கள் வாழ்க்கை முழுக்க அமல்கள் தாத்துலிகா பொற்களம் புகார் ஷரீஃப்பை எடுத்து புரட்டிங்கள் இன்றைக்கு தமிழிலே வந்துவிட்டது தாத்துரிக்கா பொற்களம் ஒரு சாவி பெருமனார் செல்லெல்லாம் படிவு செல்ல மன்னவர்களை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார் தோழர்களை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார் தொழுது கொண்டிருக்கிற பொழுது எதிரிகள் சரியாக பார்த்து அம்பை எறிகிறார்கள் அம்பை எறிகிறார்கள் தொழுகையிலே இருக்கிறார் தொழுகையிலே சூரத்திற்கு அழுப்பை ஓதிக்கொண்டிருக்கிறார் சூரத்திற்காம் பெரிய சூரா அதை ஓதித்திருக்கும் போது அம்பு நெஞ்சிலே பாய்கிறது குருதியெல்லாம் கொட்டுகிறது அந்த நேரத்திலே கூட தன்னுடைய அமலை விடவில்லை தொழுகையை இடையில் விடக்கூடாது என்பதற்காக அந்த சகாமி ஒழுக்க தொழுகிறார் அடுத்த அம்பு நெஞ்சிலே பாய்கிறது து தாங்கிக் கொண்டேக்கும் தொழுகையை சரிந்தார் என்பதுதான் வரலாறு சரிந்தார் என்பதுதான் வரலாறு அன்பு கூறியவர்களே வாழ்க்கை என்ற ஊழியலில் அவர்கள் ஈமானையும் அமலையும் நிரப்பினார்கள் உலகத்தில் இன்றைக்கும் போற்றப்படுகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொரு அரிய நிலத்தில் வாழ்க்கை எப்படி என்று கேட்டால் அது கண்ணாடி பார்க்கிறார் கண்ணாடி கையாளட்டுப்பாடுகள் இருக்கிறது அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லிக்காட்டு அறிஞனை சந்தித்து வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கனவு கலைகிறது என்கிறான் முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி போச்சு போச்சு தெரியல அறுபது வருஷம் ஓடி போயிடுச்சு நோன்பு வந்த மாதிரிதான் இருக்குது இப்ப இருபத்தி ஏழு வரப்போகுது எப்படி ஓடிச்சுன்னே தெரியல இது ஒரு கனவு மரணம் வருகிற பொழுது அந்த கனவு கிடைகிறது அதனால் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்திலேயே நாம் நல்லவர்களை செய்து கொள்ள வேண்டும் இன்னொரு நேரத்தில் பொழுது வாழ்க்கை எப்படி என்று வாழ்க்கை என்பது கண்ணாமூச்சி ஆட்டம் என்கிறான் கண்ணாமூச்சி கண்ண மூணு பிள்ளைகளை விளையாடுவாங்க கண்ணாமூச்சி ஆட்டம் இந்த ஆட்டத்திலே இவனே ஒழிகிறான் இவனே தேடுகிறான் இந்த ஆட்டத்திலே இவனே ஒழிந்து கொள்ள வேண்டும் இவனே தேடிக்கொள்ள வேண்டும் இதுதான் வாழ்க்கை சில நேரத்தில் இவனே சொல்லுவான் இது மக்கள் படம் தான் பார்க்கிறார்களே படிப்பவர்கள் யாரும் இல்லை அடுத்தவர்களை பார்க்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்க்கிறார்கள் படிப்பினை பெறவில்லை என்று வாழ்க்கையை நீங்கள் அலசி பாருங்கள் நல்லவர்களின் மூலமாக படிப்பனையை எடுப்போம் நல்லவர்களின் மூலமாக படிப்பனையை எடுப்போம் தீயவர்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனையையும் பார்ப்போம் எனவே இந்த இரட்டையும் வகுத்து பார்த்து நல்லா சொன்ன வழியிலே நடந்து வெற்றி பெறுகிற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக சொந்த இல்லமும் நிறைய கொடுத்திருக்கிறாங்க இரு பெருநாட்களிலும் ஜுமா நாளிலும் ஆங்காங்கே அடங்கியுள்ள வடிமார்கள் அவளியாக்கள் காபாவுக்கு சென்று விடுவார்கள் விடுவார்களும் இது உண்மையா தெளிவு வேண்டும் அல்லாஹு ஆயிடம் இறந்து போனவர்கள் அவர்களுடைய ரூவுகள் அல்லாஹிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு எதையும் செய்யலாம் அதனால கம்பல்சரியா எல்லாருமே கரெக்டா போயிடுறாங்க எல்லாருமே கரெக்டா வந்துடுறாங்க நான் சொல்ல முடியாது இது சம்பந்தமான விஷயம் அல்லாஹு ஆயிடம் இறந்து போனவர்களை பற்றி அவ்வளவு சரியாக சொல்ல முடியாது மாற்று மத சகோதரர்களுக்கு சலாம் சொல்லலாமா அஸ்ஸலாமு அடாமணித்தவ அல் உதா என்று சொல்ல ஒரு சபை நடக்கிறது மாற்று மத நாம் பேச வேண்டும் அஸ்ஸலாமு அலாமணித்தவ அல் உதா என்று சொல்ல வேண்டும் அவர்கள் சலாம் கூறினால் பதவி சொல்லலாமா அவங்க அசலாம் அழைக்கும் சொன்னா வா என்று பதவி சொல்ல வேண்டும் அசலாம் அழைக்கும் என்று சொன்னால் வா என்று பதவி சொல்ல வேண்டும் இன்னொரு சகோதரர் கொடுத்திருக்கிறாங்க வரிசையா நிறைய கேள்வி கொடுத்திருக்கிறாங்க கீழே கிடந்து கண்டெடுக்கும் பொருளுக்கு பெரும் தொகையான பணம் நகை முதலீவர்களை என்ன செய்ய வேண்டும் கீழே கிடக்கிற பொருள் ஒரு திருகத்தினுடைய அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு கொடுக்க தேவையில்லை ஒரு திருகத்தினுடைய அளவு எவ்வளவுன்னா இன்னைக்கு மூணு கிராம் வெள்ளி ஒரு இருநூறு ரூபா அளவுக்குள்ள பொருளா இருந்துச்சுன்னு சொன்னா பெருசா அக்கறை எடுக்க தேவையில்லை அதுக்கு மேல இருந்துச்சுன்னா எடுத்து வைத்து இருக்க வேண்டும் ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டும் ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டும் காத்திருந்து தேடி கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு வருஷத்தில் அவருக்கு கொடுக்க முடியல பைத்துள் மாடில் சேர்த்திட வேண்டும் ஆட்சிய முடியாது அதை வைத்துள் மாடிலை கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும் இதைத்தான் மார்க்கம் சொல்ற மனிதர்கள் மூளைச்சால் பிரெயின் ஏற்பட்ட பிறகு உடல் தானம் உறுப்புகள் தானம் செய்யலாமா இன்றைய மசாயைகள் உடல் தானம் உறுப்பு தானங்கள் எல்லாம் இதுவரைக்கும் உஸ்திகள் அனுமதிக்கவில்லை அதே நேரத்தில் நிர்பந்தத்திற்கு கிட்னி தானங்கள் நிர்பந்தத்திற்கு சொந்த மூலமாக கொடுப்பது மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வேற எந்த தானங்களும் அனுமதிக்கப்படவில்லை மனிதர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு சிறுநீரகம் தானம் செய்வது கூடுமா நிர்பந்தத்தில் கூடும் வாடகைக்கு பதிலாக ஓக்கியத்திற்கு ஒத்தி பணம் கொடுத்து வசிக்கலாமா வசிக்கக்கூடாது ஒத்திங்கிறது இருக்கிறதே இது வட்டிக்கு சமம் அதனால கொடுக்கக்கூடாது சில கீழா பண்றாங்க அதுல வாடகை கூட அட்ரஸ் அட்வான்ஸ் கூட வாடகை கம்மி எவ்வளவு அட்வான்ஸ் நாலரை லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் நாலரை ரூபாய் அட்வான்ஸ் வாடகை எவ்வளவு ஐம்பது ரூபா வாடகை இது அல்லா வேமாட்டது ஹீலா கூட நிலத்திலையும் ஒத்திக்கு விடுவது கூடாது நிலத்திலையும் ஒத்திக்கி விடுவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பல வீடுகளை வாடகைக்கு அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் கூடுமா அது தாராளமாக கூடும் ஒரு வீடு என்ன ஓராயிரம் வீடுகளை கூட வைத்துக் தாராளமாக மார்க்கம் அனுமதிக்கிறது ஆனா முறையாக அவர் சம்பாதித்திருக்க வேண்டும் முறையாக அவர் செலவழிக்க வேண்டும் அதனால தப்பி கிடையாது வங்கிகளில் கல்வி கடன் பெறுவதனால் வட்டி செலுத்த வேண்டியுள்ளதை பட்டி சொல்லுங்கள் இன்னைக்கு ஏழை பிள்ளைகள் அதுக்கு அரசாங்கமே உதவி செய்கிறது வட்டிக்கு வாங்கிறது கூடாதுதான் ஆனா கல்வி இல்லாமல் போவதா இன்றைக்கு பத்துவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வட்டி படத்தை நீங்க கொடுங்கான இஸ்தே பாரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கவர்மெண்ட் வாங்க வேண்டியது இஸ்தே பார்த்து அதனால நம்ம செஞ்சது தப்பே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது நம்ம தப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த தப்பிலிருந்து அப்படியே ஆளுமையினே பாதுகாத்து தர வேண்டும் எப்படி ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு இஸ்தே பாரசிச்சுக்கிட்டே இருப்பாரோ பேங்க்ல வேலை செய்யற ஒரு வேலை செய்யக்கூடாது அடுத்த வேலையை பார்க்கணும் அது வரைக்கும் அப்படி விட்ட வேலை செய்துட்டு இருக்கும்போது இஸ்தியப்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதை போன்றுதான் இவருடைய நிலையம் சேமிப்புக்கு பணம் போட்டு வைக்கும் பொழுது அது தொடர்பாக சேரும் வட்டியை என்ன செய்ய வேண்டும் வட்டியை தர்மத்தினுடைய நியத்து இல்லாமல் அடுத்தவர்களுக்கு தானம் செய்துவிட வேண்டும் தர்மத்தினுடைய நியத்து அதுல இருக்கக்கூடாது இதை போன்ற இன்றைக்கு இந்த மையத்தை சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம் ஒருத்தர் நம்முடைய நாட்டினுடைய பழக்கத்திலே சொல்லுவார்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் ஏழு பேர்த்தையாவது குழுப்பாட்டணும் இல்லாட்டி கபருல வேதனை இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுப்பழக்கம் நடக்கிறது குழுப்பாற்றதுங்கிறது யாராவது இந்த மனந்தாவோட ரெண்டு பேர் செஞ்சுட்டாங்க போதும் யாராவது ரெண்டு பேர் மூணு பேருக்கு தெரிந்தாலே போதும் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது அதனால எல்லாருமே குடும்பாட்டினாதான் இல்லாட்டி நிறைய எந்த பேர் வாங்கிற அர்த்தமான போல காஃபி இறந்து விட்டால் இன்னாடி இல்லாஜமே இன்னா இணைகிறாருக்கும் சொல்லலாமா என்ற சொல்லலாம் சொல்லாமல் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லிக்கொள்வதனால ஆகரத்தினுடைய சிந்தனை நமக்கு வருகிறது அதெல்லாம் சொல்லிக்கொள்வது நம்ம இதை போல கடன் வாங்கிவிட்டு ஒருவர் இன்னைக்கு கடன் வாங்கினாக்கா மார்க்கும் சொல்லுது எழுதி வச்சிருங்க எப்ப மவுத்து வருவோம்னு தெரியாது நாம அடுத்தவங்களுக்கு கொடுத்ததையும் எழுதணும் நாம அடுத்தவங்கள்ட்ட வாங்கினதையும் எழுதணும் கடன் கொடுக்காமல் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அது கொடுமையான அதாவாக மாறி அதனால மார்க்கம் கடனுடைய விஷயத்துல அதனால தான் பெருமானார் சிறந்தா கூட செலவண்டவர்கள் கடன் பட்டவர்களுக்கு தொழுகையே நடத்தவில்லை வரலாறு சொல்கிறார் அந்த கேட்பாங்க இவருக்கு கடன் இருக்குதா இருக்குது நாயுமே நீங்க தொலை உங்க தோழர்களுக்குன்னு சொல்லிட்டு பெருமானார் போய்விடுவார்கள் நாயையும் தொலை வைக்கவில்லை என்றால் அதை பெரிய துர்பாக்கியம் என்ன இருக்கிறது அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்து ஆக வேண்டும் அன்புக்குரியவர்களே இதை போல மார்க்கம் சில விஷயங்களை சொல்கிறது அதாவது நீக்காக நேரம் நம்ம வீட்டுல ஒரு சொந்தம் ஓதா போயிட்டாங்க உடனே அந்த நீக்காக மாற்றுறது இதெல்லாம் நடக்குது துக்கம் என்பது மூன்று நாள் தான் இஸ்லாத்துல மனைவிக்கு மட்டும் நாலு மாதம் பத்து நாள் துக்கம் என்பது மனைவிக்கு மட்டும் நாலு மாதம் பத்து நாள் மற்றவர்களுக்கு எல்லாம் துக்கம்ங்கிறது மூணு நாள் தான் அந்த மூணு நாளுக்குள்ள கல்யாணம் இருக்கிற மாதிரி என்ன மாத்தி வச்சுக்கலாம் அதே நேரத்துல கல்யாணம் ஒரு மாசத்துக்கு எங்க வீட்டுல எங்க அண்ணனுடைய மாமனார் மூத்தா அதனால கல்யாணத்தை அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை தேவையில்லாத ருசுமாத்துகளை சடங்குகளை நாம் பின்பற்றக்கூடாது இதை போன்று தெருவுல வச்சு ஜனாதா தொழுகை நடத்தலாமா பள்ளிகள் இருக்கிற பொழுது வெறும் தெருக்களிலே வைத்து ஜனாதா தொழுகை நடத்துவது மக்களும் தகதியுமாக கணிக்கப்படுகிறது ஒருத்தர் ஜனாதா தொழுகைக்காக வர்றாரு வரும் பொழுது பார்த்தா ஒழு செஞ்சிட்டு வந்தா சேர முடியாது உடனே தயமம் அனுஷிச்சிட்டு வந்து தொழுதலாம் ஒழிச்சுட்டு வந்தால் சேர முடியாது தயவம் செய்துவிட்டு வந்து பொழுதால் தாராளமாக கூறிவிடும் அல்லாது கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய நோபிப்பை எனக்கும் உங்களுக்கும் அந்த விமான ஒரு தாவா பணி الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه الله طيب السلام منك السلام عليك ورحمة السلام ربنا وتعالى وتعلم بزياده الجلال والاكرام ربنا اعطنا في الدنيا حسنه وفي الاخره حسنه واقنا منا سلام الله تعالى وسلام عليه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد மா வசல சதமா சதமா